அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது சில சுருனே சில பதார்த்தங்களுக்கு ஒரு கிரமத்தை அதுவே விதானம் பண்ணிட விதானம் பண்ணிட்டு அந்த கிரமத்தை ஏன் இப்படி விதானம் பண்ணு கேட்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம பண்றோம் ஏன் இப்படி மாத்தி பண்ணக்கூடாதுன்னு கேட்டா அது கேட்கிற விஷயமே இல்ல சுட்டி விதானம் பண்ணியாச்சு அந்த மாதிரி பிரம்ம விசாரங்கிறது கர்ம விசாரத்தை பண்ணிட்டுத்தான் பண்ணணும் அப்படின்னு இந்த சூத்திரம் நமக்கு விதி சூத்திரம் கிட்ட நமக்கு ஒரு விதமான சொல்றது பிரம்மணியாகணம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் ஏன் கேட்டா பேசாம போச்சுக்கலாம் இல்லையா அந்த மாதிரி இந்த அசசப்தர்களுக்கு கர்ம விசார ஆனந்த அர்த்தத்தை சொல்லி கர்ம விசாரத்தை பண்ணிட்டு தான் பிரம்மீச்சாரங்கறது பண்ணலாம் இல்லாதான் பண்ணக்கூடாது ஏன்னு தெரியாது ஆனா பண்ணப்படாது அப்படியே சூத்திரக்கார சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலாமே அந்த மாதிரி ஏன் வச்சுக்க முடியாது இப்ப இதுக்கு பிரயோஜனத்தை நீங்க கேட்க வேண்டியது அவசியமே இல்லை இது முன்னாடி கூட செய்யலாமே செய்யலாம் ஆனா இப்படிதான் செய்ய சொல்லியிருக்கு அதனால இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லலாமே இப்படின்னு கேட்டா இல்ல எந்த கிரமத்தை சொல்லக்கூடிய சாஸ்திரமும் அந்த இதுமாதிரிக்காக அது அவர் அந்த கிரமத்தை விதிக்கிறதுக்காக நேரடியாக வரல இது நான் உதாரணம் சொல்லிட்டு சொன்னதான் தெரியாது அதாவது இந்த பசு யாகம் இருக்கு இந்த பசு யாகத்துல பதினோரு அங்கங்களை எடுத்து அதுக்கு சுதந்திரமா பதினோரு யாகங்கள் சொல்லி இருக்கு ஒரே யாகம் தான் அதே பண்ண பதினோரு வாட்டி செய்ய வேண்டியிருக்கும் பசுவிலேந்து ஹதயம் வக்ரசு இத்தியாதிகள் இந்த மாதிரி ஒரு பதினோரு அங்கங்களை எடுத்து பண்ண வேண்டிய யாகம் அந்த யாகத்துல அந்த அங்கங்களை ஆஹ் எல்லாம் பக்குவமாக எடுத்து அதுக்கு பார்த்து எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யாகத்துக்காக அதை சண்டனம் பண்ணி அதாவது விண்டு எடுத்து வைக்க வேண்டியது இது அவதானம்னு பேரு இந்த அவதானத்துக்கு ஒரு கிரமம் உண்டு என்னென்னா ஹிரதயசு அக்ரே அவர் முதல்ல கிள்ளை எடுத்து வச்சுக்க வேண்டியது ஹிரயம் பசுகளுடைய ஹிரயம் அதுக்கப்புறம் அவருடைய நாக்கு திக்வா அதுக்கப்புறம் பக்ஷகா இது ஒரு கிரம சொல்லி வருது ஹிரய அக்ரே அவர் மகதிக்வாய் அசபக்ஷகா கிரமம் சொல்லிட்டு இப்ப இந்த கிரமம் இருக்கா இப்படி சொல்லணும்னு கேட்டா என்ன சொல்றது கேள்வி கேட்டா வர சொல்ல முடியாது அப்படிதான் சொல்லிருக்கேன் அதான் பண்றேன் ஆனால் இது ஏன் ஒரு கிரமத்தை விதானம் பண்ணிருக்கு அப்படிங்கறத மாத்திரம் நம்ம சொல்ல முடியும் இத்தனை அங்கங்களையும் அவதானம் பண்ணணும்ங்கிறது தீர்மானமா இருக்கு இங்க ஒரே அத்வரிவுதான் கத்தா இவ்வளவும் பண்ண வேண்டியவன் ஒரே ஆசாமி இத்தனை ஆங்கத்தையும் ஒரே சமயத்துல பண்ண முடியுமா முடியாது ஏதாவது ஒரு கிரமத்தில்தான் இவன் பண்ணியாகணும் அநேக காரியங்களை ஒருத்தனையை செய்யணும் ஒரு சமயத்துல பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா வரிசையாவே செஞ்சாகணும் வரிசையா செய்யும் போது அவன் வந்து ஒரு சமயம் இட முன்னாடி அதை பின்னாடி அதை முன்னாடி இட பின்னாடி எப்படி பண்ணாலும் ஒவ்வொரு தடவை பண்ணும்போது ஒவ்வொரு கிரமம் அவனுக்கு தானாக அவர்ஜனீயமாக வந்து சேரும் அப்படி இருக்கிறச்ச இந்த சுருக்கு என்ன சொல்றதுன்னா ஏதோ ஒரு கிரமத்தை எடுத்துக்காவே இப்படி ஒரு கிரமத்தை வச்சுக்கோம் அப்படின்னு கிரமத்தை சொல்லி கொடுக்குறது அதாவது கிரமத்தை அபூர்வமாக அது விதானங்கள எப்படிதான் பண்ணணும் ஏதோ ஒரு கிரமத்தில நீ பண்றதுல இந்த கிரமத்துல பண்ணி இது ஒரு நல்ல கிரமமா இருக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த கிரமத்தை பண்ணினா உனக்கு ஒரு விசேஷமான பிரயோஜனம் இருக்கு அது திருஷ்ட பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னா நம்ம அதிர்ஷ்ட பிரயோஜனமும் சொல்லிடுவோம் இந்த கிரமத்துல பண்ணினா ஒரு விசேஷ பிரயோஜனம் உண்டு கிரமத்துல வித்தியாசம் சொல்லத்துக்கு எந்த பாடம் ஒரு ஆறு பிரமாணங்கள் தான் சொல்ற ஒருத்திய அரசியும் நியமமாக கிரமத்தை போதிக்கிறதுன்னு சொல்ல முடியாது ஒரு சில இடத்துல பாடக் கிரமத்துக்கு வித்தியாசமாகவே அனுஷ்டான கிரமங்கிறது ஏற்படலாம் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணியிருக்க ஒரு அக்னிஹோத்திர கோமத்தை நிதானம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக எவாகூ பாசனம்னு ஒன்று யவாகுன்னா தஞ்சை மாதிரி ஒரு திரவியம் அதை செய்யணும்னு ஆனால் இந்த யவாகுவை எதுக்காக செய்யணும்னு கேட்டால் அக்னிஹோத்திரத்துக்கு திரவியமாக அதை உபயோகப்படுத்தணும் அக்னிஹோத்திரம் பசத்தில முன்னாடி சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் யவாகவும் அக்னிஹோத்திரம் ஜுகோதி முன்னாடி இருக்கு யவாகவும் பச்சதி பின்னாடி வருது அப்படியானா அந்த பாக்கத்துல ஒரு சிரமத்தை வச்சுட்டு முன்னாடி அக்னிஹோத்திர அனுஷானத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த யவாகு பண்றோம் அப்படின்னு சொன்னாரு அப்ப அந்த அக்னிஹோ அந்த யவாஹு பாட்டத்தில் ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போகும் திருஷ்டமா அந்த பிரயோஜனம் ஏன்னா யவாகூபாக அக்னிஹோத்திரத்தை அனுஷ்டானம் பண்றதுக்காக அப்படியானால் இந்த யவாகூபாக தான் அக்னிஹோத்திரத்தை அனுஷான அப்படிங்கறதுனால யவாகூபாகத்தை பண்ணிக்க வேண்டியது அதுக்கப்புறம் அக்னிஹோத்திரத்தை பண்ணின ஒண்ணும் அதே மீர்மானத்தை தீர்மானம் அதனால அவர் என்ன தீர்மானம் பண்ணிருக்காருன்னா இந்த கிரமபோதக வாக்கியங்கள் எல்லாமே அபூர்வமாக ஒரு கிரமத்தை போதித்துடல உனக்கு ஏதாவது ஒரு கிரமம் பிராப்தமா இருக்காச்சு இந்த கிரமத்துல பண்ணுன்னு ஒரு நியமத்தை தான் சொல்றது இந்த கிரமம் வர முடியாதுன்னு உனக்கு தோணுதுன்னா விட்டுருவோம் வரல அப்ப அதே மாதிரி தர்ம விசாரத்துக்கு அப்புறம் இந்த பிரம்ம விசாரம் பண்ணணும் அப்படிங்கறது யாருக்கு தேவைப்படுமோ சிந்தை இல்லை அப்ப அவனுக்கு இருக்கட்டும் நீ இதை பண்ணிட்டு பண்ண தமிழ் விசாரம் பண்ணு கலந்தாரம் பண்ணாத முன்னாடி இதை பண்ணிட்டு அப்புறம் இதை பண்ணு அப்படிங்கிற கிரமத்தை போகித்தாலும் எல்லாருக்குமே நியதமாக பிரம்ம வித்தியாசைக்கு முன்னாடி கர்ணிச்சாரம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அர்த்தத்தை இங்கே சூத்திரம் கொடுக்க முடியாது அபூர்வமான போதிக்க முடியாது ஏன்னா இது ரெண்டும் கிரமாபேட்சை அந்த அவதாரங்களுக்கு கிரமாபேட்சை இருக்கு ஏன்னா உரையா பண்ண முடியாது பண்ணியே ஆகணும் கிரமம் பண்ண முடியாது ஏதோ ஒரு கிரமம் வரும் அப்ப இந்த கிரமத்தை வச்சுக்கோன்னு ஆனால் ருமவிச்சாரம் அப்பேர்ப்பட்டவாநிய விவசாய விவசாய அது காரணம் அதித்தேவா பிரமாவிஞ்ஞா அதுக்கப்புறம் ஜிஹ்வானம் இந்த ரெண்டு அவான ஒரே பசுராஜத்துக்கு அங்கமாக இருக்கு ஒரே அன்பரையும் பண்ணியே ஆகணும் அப்படியானா அது ரெண்டுக்கும் ஒரு கிரமம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு ஆனால் தர்ம விசாரமும் பிரம்ம விசாரமும் ஒரே ஆசானம் பண்ணியே ஆகணும்ங்கிறது எந்த பிரமாணமும் இல்லை அதனால இது ரெண்டுக்கும் ஒரு கிரமத்தை சொல்ல வேண்டிய அவசியம் சூத்திரக்காரருக்கு அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா அதிகிருத அதிகாரம்னு சொல்றோம் அதிகிருத அதிகாரம்னு சொன்னா இப்போ தர்மஜித்யாச பண்ணவனுக்குத்தான் பிரம்மஜித்யாச அதிகாரம்னு ஒரு சமயம் இருந்தால் அப்போ முதல்ல தர்ம வித்தியாசம் தர்ம விசாரத்தை பண்ண வேண்டியதா அதுக்கப்புறம் தான் கிரமம் நீங்க நம்ம சொல்லலாம் அப்படி சொல்றதுக்கும் ஒன்னும் பிரமானம் இல்லை இப்போ அக்னி கித்வா சௌத்ராமன்யா விஜயதா வாழப்பெய்துவா ப்ரஹஸ்பதி சபையின விஜயதா அதுக்கப்புறம் தரிசபூர்ணமாத்தியாமிஷ்டா சோமியா இந்த மாதிரி வாக்கியங்கள் சோமயம் பண்ணணுமே ஆனால் அவன் தரிசபூர்ண மாசத்தை பண்ணிட்டுதான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றது வேற வாக்கியம் இருக்கு சாதாரணத்திலேயே ஆரம்பத்திலேயே சோமயாக வேற விஷயம் இப்படி ஒரு வாக்கியம் இருக்கு இந்த வாக்கியம் என்ன தெரிவிக்கிறது அப்படின்னு கேட்டா தர்சபூர்ண மாசம் பண்ணினவனுக்கு தான் சோமயாகம் பண்றதுக்கு அதிகாரம் அதனால முதல்ல அது பண்ணணும் எஸ்டி பண்ணனும் ஹிஸ்டி பண்ணினதுக்கு அப்புறம் தான் இதுக்கே முதல்ல பண்ணணும் பின்னாடி பண்ணணுங்கிறது தானா வர்றது அது பண்ணினாத்தான் இந்த கர்மாவுக்கு அதிகாரம்னு சொல்லிட்டு அது முன்னாடி பணியே ஆகணுங்கிறதாச்சே அப்ப அந்த மாதிரி கிரமாபேட்ச உண்டு அந்த ரெண்டு கர்மாவுக்கும் அந்த பணியினா உபநயனம் ஆனா தான் அதுக்கப்புறம்தான் வேதாத்தியனம் அப்படின்னு சொன்னால் உபநயனம் முன்னாடியா வேதாத்யனம் அப்படிங்கிற வராது நிச்சயமா உபநயனம் முன்னாடிதான் இதுதான் வேதாத்தியனம் தான் பின்னாடி இல்லையா அந்த மாதிரி கிரமம் ஆகிடுறது ஏன்னா அதிக ஆகிட்டா அந்த மாதிரி பாக்குறதுக்கு ब्रह्म जिसे अंदर अधिकार प्रमाण धर्म ब्रह्म जिसे अधिकृत अधिकार